ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒன்று பேசினால் போய் பேசுவான் இரண்டு வாக்குறுதி தந்தால் மாறு செய்வான் மூன்று நம்பினால் மோசடி செய்வான் என்று நபிசல்லு அலிசல்லி மூன்று மூன்று முஸ்லிம் அவன் நோன்பு வைத்தாலும் தொழுதாலும் தன்னை முஸ்லிம் என எண்ணினாலும் சரியே என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது